ஒருவர் ஆனால் அவரால் உயிர் தர முடியாது என்று நபி அவர்கள் கூற கேட்டேன் ஐந்து ஒன்பது ஆறு மூன்று இரண்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம்